வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு மாஸ்கோ பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் மற்றும் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் ஆகியோர் இணைந்து ஓரியன்டல் டெலிபோன் கம்பெனி என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு நெல்லி பிளை எனும் பெண்மணி தனது எழுபத்தி நாள் உலகம் சுற்றும் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிரெஞ்சு ஆல்ப்ஸ் பிராந்தியத்தின் Chamonix என்ற இடத்தில் முதலாவது குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜான் நெஃப் கெனடி அவர்கள் நடத்திய செய்தியாளர் சந்திப்பு தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவின் பதினெட்டாவது மாநிலமாக இமாச்சல பிரதேசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்னை தெரசா அவர்களுக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பில்லி பெய்லி என்பவர் அமெரிக்காவில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கடைசி நபர் என்ற பெயரை பெற்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மந்திராதேவி என்ற இடத்தில் கோயில் ஒன்றில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக பெண்கள் குழந்தைகள்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உலகின் முதலாவது அகச்சிவப்பு வானவியல் செயற்கைக்கோள் இன்ஃபிர்ட் அஸ்ட்ரானாமிக்கல் சேட்டலைட் பூமியை சுற்றி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் ஓரளவு துருவ பாதையில் அமெரிக்காவினால் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆப்பர்ச்சுனிட்டி எனும் அமெரிக்க விண்கலம் மெரிடியானி நிலநடுக்கோட்டு சமவெளியில் தரையிறங்கி 90 நாட்களில் மொத்தம் 800 கிலோமீட்டர்கள் ஊர்ந்து செவ்வாயில் ஆராய்ச்சி செய்தது எட்நூறு மீட்டர்கள் மன்னிக்கவும் எட்நூறு மீட்டர்கள் ஊர்ந்து செவ்வாயில் ஆராய்ச்சி செய்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பி ஆர் எழுத்தாளர் மற்றும் பத்திரிகை ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பித்துக்குளி முருகதாஸ் பக்தி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்வர்ட் செவனார்டே ஜார்ஜியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கொரசோன் அகினோ பிலிப்பைன்ஸ் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு செங்கை ஆலியான் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கவிதா கிருஷ்ணமூர்த்தி நான்காம் ஆண்டு நான்காம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அல் கபோன் அமெரிக்க கடத்தல்காரர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிலிப் ஜான்சன் அமெரிக்க கட்டிடக்கலைஞர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நெல்லை கிருஷ்ணமூர்த்தி கர்நாடக இசை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் ரஷ்யாவில் மாணவர் நாள் இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே